अखंड ம் भ्यो विद्या संप्रदाय वंश नमो யகோ வம்ச ரிஷிபியோ மஹோ நமோ குருப்பலவரோமஸ் ஓ ஆய மமானி வாணச்சுமோஷம் அனாத்ர்த்தயு தேி சூம்ாந்த பன்னெண்டாவது ண்ட மகவன்மாயி தரீரம் ஆமரீரிஷரீரம் நை சரீர ியோதிரஸ் அீரம் வசந்தம் நிய பிரிஸ்பீரோ வாயுரம் வித்துத் रशरीराण्येतानी தமுஷாத் சமுய பரம் ब्रह्मदेवर அபிஷ்பிரம்மேவ் இன்னுய ஸ்ரத்தா பக்தியின் காரணத்தினால் இந்திரனுக்கு கிரமமாக அருந்ததி தரிசன நியாயப்படி அதாவது அருந்ததியை காட்டணும்னா மற்ற நட்சத்திரங்களையெல்லாம் காட்டி அருந்ததியை காட்டுறது அருந்ததி நக்ஷத்திரம்னு இருக்குது வசிஷ்டர் அருந்ததி எல்லாம் நட்சத்திர ரூபமாக இருக்கிறார்கள் என்று சாஸ்திரங்கள் சொல்கிறது ஆஹ் விவாகத்தில் வந்து அருந்ததி தரிசனம் ஒரு முக்கியமான அம்சம் அது வந்து கணவன் வந்து மனைவிக்கு காட்டி கொடுக்கணும் அருந்ததி இது தான் நாம் ரெண்டு பேரும் வசிஷ்டர் அருந்ததி மாதிரி வாழணும் அப்படின்னு சொல்கிறது சம்பிரதாயம் அப்போ அதுக்கெல்லாம் மற்ற நட்சத்திரங்களை காமிச்சு சொல்கிறது அது மாதிரி இங்கேயும் இதெல்லாம் ஆத்மா இல்லை நேரடியாக அருந்ததியை காட்டி கொடுக்க முடியாது அது மாதிரி நேரடியாக ஆத்மாவை பற்றி சொல்லித்தர முடியாதுங்கிற காரணத்தினால எதெல்லாம் நான் நினச்சிட்டு இருக்கேனோ அதெல்லாம் நான் இல்லை அப்படின்னு நான் எது இல்லைன்னு சொன்னதுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம்தான் நான் எதுங்கிறத காமிச்சு கொடுக்க முடியும் அதுபடி சோபாதிக ஆத்மஸ்வரூபத்தை எல்லாம் சொல்லி அந்த உபாதிகளை எல்லாம் நீக்கி ஸ்தூலசரீரம் தான் ஆத்மா தைத்திரியோபுருஷத்தில் பார்க்குறோம் அன்னமயந்தான் ஆத்மா சவா ஏஷா புருஷா அன்னரசமய அந்யோந்தர ஆத்மா பிராணமயா இதுவும் அப்படி தான் பண்ணுறது அன்யோந்தர ஆத்மா மனோமய விஜானமய ஆனந்தமய ஆனந்த ஆத்மா பிரம்மபுச்சம் பிரதிஷ்ட ச ஏகா ச அகமன்னம் அகமன்னம் அகமன்னம் அப்படி தோ தோடணும் இங்கிருந்து அங்கே அங்கேருந்து ஓடணும் காமாண்ணி காமரூப்ப சஞ்சரன் ஏதத் சாமகாயன் நாஸ்தே அது மாதிரிதான் இங்கேயும் சொன்னார் ஹே மகவன் மர்த்தியம் வா இதகும் ஷரீரம் ஆத்தம் இந்த ஷரீரம் அனித்யம் அழியக்கூடியது மிருத்யுனால எப்பவும் பிடிக்கப்பட்டிருக்கிறது ஆகையினால அது மாத்திரமில்லை அமிர்தஸ்ய அசரீரஸ் ஆத்மனா அதிஷ்டானம் இது இது வியாபிச்சிருக்கு ஆத்ம தத்துவம் கான்சியஸ்னஸ் பர்வேட்ஸ் தி பாடி அப்படி சொல்லணும் ஆத்ம தத்துவம் அல்ல பியூர் கான்சியஸ்னஸ் பர்வேட்ஸ் தி பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் அவ்வளோதான் அப்போ நேரடியாக கான்சியஸ்னஸ் சொல்லலை ஆத்ம தத்துவம் சைத்தன்ய தத்துவம் சரீரத்தை காரிய கரண சங்காத்த வியாபக காரிய கரண சங்காத்த நூ காரியரண சங்காத்தா ஆத்மா ரொம்ப டெக்னிக்கலாக பேச அனுப்பிட்டுட்டேன் காரியகரண சங்காத்தம்ங்கிறது பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸ் ஆத்மா கான்ஷியஸ்னஸ் பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸை பர்வேட் பண்ணியிருக்குங்கிறத சம்ஸ்கிருத்தில் சொல்கிறேன் சைத்தன்யம் காரிய கரண சங்காத்த அல்லது ஆத்மா காரியகரண சங்காத்த வியாபக வியாபகா அதுதான் வியாபிச்சிருக்கு ஆ சர்வ காரிய கரண சங்காத்த வியாபக ஏக்கம் அத்வைத்தம் பிரம்ம பூர்ணம் சைதன்யம் ஆகையினால அது அதிஷ்டானம் கிரர் அதிஷ்டானம் எல்லாருடைய சரீரத்திலையும் அது விளங்குகிறது முதல்ல உபாசனைக்கு சொன்னார் இப்போ அதுதான் ஆத்மாங்கிறர் ஆகாசத்தில் எந்த ஒரு பிரம்மன் உபாசிக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டானோ அந்த பிரம்மன் ஆத்மாவே இந்த ஆத்மாவை தெரிஞ்சுட்டால் என்னாகும் பிரியாப்பிரியம் ஒட்டாது பிரியாப்பிரியம் நஸ்பிருஷதா இதில் எல்லாம் நிறைய விசாரம் பண்ணுற ராதிசங்கர் தர்ம அதர்மம் ஒட்டாது புண்ணிய பாபம் ஒட்டாது சுகதுக்கம் ஒட்டாது விருப்பு வெறுப்பு ஒட்டாது நம்ம எல்லாம் சேர்த்துக்கணும் விருப்பு வெறுப்பு இன்பத் துன்பம் அவர்களுக்கு காரணமான புண்ணிய பாபம் புண்ணிய பாபம் போனால் தான் ராகத்வேஷமே போகும் ராகத்வேஷம் போனால் தான் புண்ணிய பாபம் போகும் கொஞ்சம் நஞ்ச ராகத்வேஷம் இருந்தாலும் ஆத்ம ஞானத்தினால் ஆத்மாவுக்கு புண்ணிய பாபம் இல்லைங்கிற ஞானத்தினால போயிடும் புரியணும் ஆ பிரியம் அப்பிரியம்னா என்ன லிட்ரல் மீனிங் பிடிச்சது பிடிக்காது எது பிடிக்கும் எது பிடிக்காது சுகம் பிடிக்கும் துக்கம் பிடிக்காது சுகத்துக்கு காரணம் என்ன புண்ணியம் துக்கத்துக்கு காரணம் என்ன பாபம் ஆக புண்ணிய பாபம் இருக்காது அதனால சுக துக்கம் இருக்காது அதனால ராகத்வேஷம் இருக்காது அப்படி சொல்கிறார் ராகத்வேஷம் இருக்காது அப்படி ஆதிசங்கர் ரொம்ப விசாரம் பண்ணி சொல்லியிருக்கிற விஷயம் சுருக்கமாக சொல்லிட்டேன் அஹ பிரியா பிரியே நஸ்பிருஷதா அப்புறம் இன்னொரு வார்த்தை சொல்கிறார் பிரியம் நஸ்பிருஷதா அப்பிரியம் வேணா ஸ்பிருஷதாக சொல்லலாம் பிரியம் நஸ்பிருஷதானா பிரியம்னா ஆனந்தம்னு ஒரு அர்த்தம் எடுத்துக்கிறார் ஆத்மாவில் பிரியம் இருக்கிறதுனால அந்த ஆனந்தத்தை நம்ம மிஸ் பண்ண மாட்டோம் ஸ்வரூப ஆனந்தத்தை இதெல்லாம் கொஞ்சம் என்ன சொல்கிறது மூக்க தலையை சுற்றி மூக்கத்தோடு அதனால் பிரியா பிரிய நஸ்பிருஷதாகனால் இது புரியுறது பிடிச்சது பிடிக்காது நம்மளை ஒட்டாது பிடிச்சது இது சுகம் பிடிக்காது துக்கம் அதுக்கு காரணம் புண்ணிய பாபம் அது புரியுறது ஆதிசங்கர் கொஞ்சம் இன்னும் டீப்பாக போய் என்ன சொல்கிறார் அவன் எப்போது ஆனந்தமாக இருப்பான் அதனால எப்பவும் பிரியமாகவும் இருப்பான் ஆனந்தமாக இருப்பான் அதனால எல்லார்டியும் பிரியமாக இருப்பான் ஆனால் அந்த பிரியத்துக்கு அவன் அடிமை இல்லை நான் உங்கள்ட்ட பிரியமாக இருக்கேங்கிறதுக்கான அந்த பிரியத்துக்கு நான் அடிமை கிடையாது நான் இப்படிலாம் விவ பிரியம் வச்சுருக்கேன் அவர் என்னை வந்து புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு மனசை வருத்தம் பண்ண அது மாத்திரம் இல்லை நான் பிரியம் வச்சிருக்கிறது யாருன்னா எங்கிட்ட தான் நீங்கள் யாரு நான் தானே நான் தானே நீ அப்போ எங்கிட்ட இருக்கிற பிரியம் தானே உங்கள்கிட்ட இருக்கும் ஏன்னா நான் தான் நீங்கிறேன் ஆகையினால் யாரை பார்த்தால் என்னென்ன எல்லாரையும் பார்க்குற போது என்னை தான் பார்க்குறேன் நீங்கள் பார்க்குற போது உங்களை தான் பார்க்குறீங்க அது மொத்தம் ஒரே வஸ்து தான் இருக்குது அத்வைத்தம் தான் இருக்குது துவைத்தத்தில் தானே பிரியம் அப்பிரிய ப்ராப்ளம் எல்லாம் அத்வைதத்தில் பிரியம் வைக்கிறமையார் பிரியத்துக்குள்ள பொருள் என்ன இது நிறைய கிளாஸிஃபை பண்ணினால் நிறைய விஷயங்கள் வரும் பார்ப்போம் அதுக்கு ஒரு காலம் வரும் பிரியா பிரியே நஸ்பிருஷதா அப்புறம் அடுத்தது பார்த்துட்டோம் நேத்திக்கு இந்த மந்திரத்தை உதாரணம் சொல்கிறார் எப்படி உருவம் இல்லாத காற்று மேகங்கள் மின்னல் இடி இந்த ஆகாசத்திலிருந்து வெளிப்பட்டு சூரியனுடைய ஒளியில் ஒழுங்குகிறதோ சூரியன் ரொம்ப கோடகாலம் வரும்போது மழைக்காலத்தில் இதுக்கெல்லாம் உருவம் வருது கோடை காலத்தில் என்ன ஆகுது இதனுடைய உருவங்களெல்லாம் சூரிய வெப்பத்தினால் மறைஞ்சு போகுது அது மாதிரி அபினிஷ்பத்தியந்தே உருவமுடையது போல தோன்றுபவைகள் உருவமுடையவது போல தோன்றுபவைகள் உண்மையில் உருவமற்றவைகள் உருவமற்றவைகளாக இருப்பினும் உருவம் போல் தோன்றினாலும் மீண்டும் உருவமற்ற நிலையை அடைகின்றன அதைப்போல நாம் உருவமுடையவர்களாக இருந்தாலும் அந்த ஆன்ம ஞானத்தில் உருவமற்றவர்கள் என்பதை உணர்வோம் நமக்கு உருவம் கிடையாது அதுதான் தாற்பயம் நான் நம்ம சொல்கிறோம் நமக்கு உருவம் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கோம் ஜாகிரத அவஸ்தையில் நமக்கு உருவம் இருக்குன்னு நினைச்சுட்டு இருக்கோம் இது தாற்காலிகம் ஒரு தோற்றம் இந்த உருவம் அதாவது பரு உருவமாகிய உடலும் நுண்ணுருவங்களாகிய உள்ளமும் சூக்மசரீரமும் அதற்கும் நுண்மையானதாகிய அறியாமையும் எல்லாம் இந்த மைப்பொருளில் ஒடுங்கி விடுகின்றன அஜ்ஞான காலத்தில் வெளிப்படுத்துகிற ராதிசங்கரர் அவத்யாவஸ்தாயாம் சசரீரதா வித்யாவஸ்தாயாம் அசரீரதா அக்ஞான நிலையிலிருந்து பார்க்கிற போது இது உருவமுடையதாக தென்படுகிறது ஞானத்தினுடைய நிலையில் பார்த்தோம்னா இதற்கு உருவம் கிடையாது அஹ அவித்யா திருஷ்டியா அஹம் சசரீரோஸ்மி வித்யா திருஷ்டியா அஹம் அசரீரோஸ்மி தான் பாடம் அடுத்த மந்திரம் படிக்கலாம் ஏவசம் பிரசாத அஸ்மரீரா சமுத்ய अभिनिष्पद्यते पुरुषः பரம் ஜோம் அப்பீடன் ரமஸ்ீர்வனர் ஜாதி நோபு सयथा प्रयोग्य युक्तः युक्तः प्राणो एवमेव इवारे ீரகம் संप्रसादः சம்பரசான்னா இந்த ஜீவாத்மா சம்பிரசாதான்னா பரமாத்மஸ்வரூபமாகிய இந்த ஜீவாத்மா புரிஞ்சுக்கணுது அஸ்மாத் ஷரீராத் சமுட்சாய இந்த ஷரீரத்தில் இருக்கிற அபிமானத்தை விட்டுவிட்டு பரம்ஜோதிர் உபசம்பத்திய நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதாவது நாகம் ஸ்தூல ஷரீராக நாகம் சூக்மஷரீராக நாகம் காரணசரீராக ீவஹா நாஹம் ஜீ நான் உடலல்ல، நான் மனமல்ல நான் அறியாமை நான் நான் உயிரும் அல்ல அப்படின்னு தெரிஞ்சு சமுத்தாய எல்லா அபிமானத்தையும் விட்டு அஹ காரிய கரணசங்காத்தீவ அபிமான தியாகம் கிருவார் பரம் ஜோதிர் உபசம்பத்திய பரமாத்மாவை உபசம்பத்தன உணர்ந்து அர்த்தம் ஜீவாத்மா தன்னுடைய ஜீவாத்ம தன்மையை விட்டு பரமாத்மஸ்வரூபத்தை உணர்ந்து தன்னுடைய யதார்த்த ஸ்வரூபம் பரமாத்மா விவேக சூடாமணியில் அதுக்கு நல்ல பிரமாண ஸ்லோகங்கள்லாம் இருக்கு இதை பேஸ் பண்ணி தான் சொல்றது அஜான யோகாத் பரமாத்மனஸ்தவ ஹியனாத்மபந்தஸ்ததையேவசம்ஸ்ருதி தயோர் விவேகோதிதபோதவன்ஹிஹி அஜ்யான காரியம் பிரதஹேத் சமூலம் பரமாத்மாவியாகிய உனக்கு அறியாமையினால் இந்த உடலோடு தொடர்பு ஏற்பட்டிருக்கிறது அதனால தான் நீ கஷ்டப்படுற ஆனால் நீ வந்து இதை விசாரம் விசாரம் பண்ணிணா தயோர் விவேகா அக்ஞான யோகாத் பரமாத்மனஸ்தவ ஹனாத்ம தயோர் விவேக உதித போத வன்னி அனாத்ம பரமாத்ம விவேகம் போதவன்யி அந்த போதவன்னா அந்த அறிவு நெருப்பு வந்ததுன்னு சொன்னால் அஜான காரியம் சமூலம் பிரதகேத் அறியாமையினுடைய காரியமாகி அறியாமையை அறியாமையோட அறியாமையோட சேத்து அறியாமையினுடைய விளைவாகிய துன்பத்தையும் அந்த துன்பத்துக்கு காரணமாகிய அறியாமையும் சேத்து அழிச்சுடும் சமூலம் பிரதகே ஆஹ் ஸ்வேனரூப்பேண தன்னுடைய யதார்த்தஸ்வரூபத்தில் சேர்ந்துடுறான் சா உத்தம பருஷ அவன் உத்தம புருஷன் புருஷோத்தமன் எனது ஒப்பிடுக இதுதான் யோ மாமேவமசம் மூட ஜானாதி புருஷோத்தமம் பதினஞ்சாவது அத்தியாயம் கடைசி ஸ்லோகம் கடைசி ஸ்லோகத்துக்கு முந்தின ஸ்லோகம் அதனால தான் இதம் குஹியத்தமம் சாஸ்திரம் உத்தம புருஷஸ்வன்யா பரமாத்மேத்யுதாகிருத இதை இன்னும் எம்ஃபசைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்லோகம் அழகமாக இருக்கு கீதையிலேயே உபதிரஷ்டா அனுமந்தா பர்த்தா போக்தா மகேஸ்வர பரமாத்மேதிச்ச அப்பயுக்கேஸ்மின் புருஷ்பர அதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டா ரொம்ப ஆனந்தமாக இருக்கும் உபதிரஷ்டானுமந்த அதில் பரமாத்மான்னு சொல்லியிருக்கார் நீட்டாக சொல்லியிருக்கு உத்தம புருஷஸ்துவன்யா பரமாத்மேத்யுதாகிருதா இங்கே இருக்கு பரமாத்மசப்தம் ஆஹ் உபதிரஷ்டானுமந்தாஜ பர்தாபோக்தா மகேஸ்வராக இருக்குது மமைவாம்சோ ஜீவலோகே ஜீவபூதனாத்தன இருக்குது ஜீவபூதாம் மகாபாஹோ எயேதம் தார்யத்தே ஜகத்து இதுமாதிரி வாக்கியங்கள் எல்லாம் கவனிச்சுட்டே இருந்தால் தான் அத்வைத சித்தி பண்ண முடியும் இல்லாட்டி ரெடியாக காத்துன்ட்ருக்காங்க தைத்திகளும் விசிஷ்டா தைத்திகளும் அவங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு இதெல்லாம் தான் பிரமாணம் இதுக்கு நீ எப்படி இன்டர்பிரட் பண்ணுவேன் சொல்லி பார்ப்போம் அப்படின்னு கேட்போம் இதுக்கு எப்படி நீ இன்டர்பிர்டேஷன் கொடுப்பேன் அப்படி அப்படி அப்படி செக் வச்சாதான் புரியும் அதெல்லாம் வேறு விஷயம் அதெல்லாம் இப்போ நமக்கு இதில் அதாவது இப்போ எதுக்கு சொல்கிறோன்னா ஸ்வேன ரூபேண அபிசம்பத்தி அடையிறதெல்லாம் இல்லை ஸ்வேன ரூபேன தனது உண்மை வடிவை உணர்கிறான் உண்மை வடிவை உணர்ந்து அவன்தான் உத்தம இந்த சரீர அபிமானத்தை விடு நான் இந்திரன் சந்திரன்லாம் நினைக்காதே விரோச்சனனும் இந்திரனனும் சூப்பர் இம்போஸ்டு விரோச்சனனும் பியூர் கான்ஷியஸ்னஸ் தான் இந்திரனும் பியூர் கான்ஷியஸ்னஸ் தான் நானும் பியூர் கான்ஷியஸ்னஸ் தான் குருங்கிற உபாதி பிரஜாபதிங்கிற உபாதி எனக்கு இந்திரங்கிற உபாதி உனக்கு நாமரூபந்தான் நாமரூப கர்மாத்மக மித்யா உபாதி நீ அவனும் வந்து மித்யா உபாதி நம்ம எல்லாம் மித்யா உபாதினால்தான் பேதமாக இருக்கும் உபாதி பேதா நத்து உபஹித பேதா உபஹிதே அபேதா உபாதேதா உபாதியில தான் பேதமே தவிர உபஹிதத்தில் பேதம் இல்லையா கடம் இப்போ கொடை வந்துச்சு இந்த டம்ளர் இருக்குது பெரிய குடை இருக்குது பாத்திரம் இருக்குது ஒரு பத்தனை அஞ்சு பாத்திரம் வச்சா ஒரு பாத்திரமும் ஒன்று தங்க பாத்திரம் ஒன்று வெள்ளி பாத்திரம் ஒன்று மண் பாத்திரம் ஒன்று பித்தளை பாத்திரம் ஒன்று அலுமினிய பாத்திரம் என்ன எவர் பாத்திரம் வரிசையாக வச்சிருக்கோன்னு வச்சுக்கோங்க பாத்திரங்கள்லாம் வேறு வேறையாக இருக்குது ஒன்று ஒன்றும் ஒரு உலோகமாக இருக்குது ஆனால் எல்லாத்துக்குள்ளேயும் ஸ்பேஸ் இருக்குது கொட்டாங்கச்சிக்குள்ளேயும் ஸ்பேஸ் இருக்குது ஸ்பேஸ் இருக்குது ஆனால் இந்த உபாதி தான் இந்த கொட்டாங்கச்சியாக இருக்கட்டும் நீங்கள் வந்து காகிதத்திலேயே டப்பாவாக வச்சுங்கோ என்னெல்லாமா பாட்டில் வந்துருக்கு என்ன வேணால் வச்சுங்க ஆகாஷத்தை என்னெல்லாம் தாங்கிறது பாருங்கள் எத்தனை வஸ்துக்கள் தாங்கிறது ஒரு இலையெல்லாம் தைச்சி வச்சா அதுக்குள்ளே ஒரு ஸ்பேஸ் வந்துவிடுறது எல்லாம் உபாதி ஆஹா உபாதி பேதா உபகித அபேதா நம்மெல்லாம் பார்க்கறதுக்கு உபாதி பேதம் ஆனால் நம்ம எல்லாரும் உபகித உபகித திருஷ்டியா அபேதா அத்வைதா उपाधि திருஷ்டியா துவைத்த ஆகையினால இந்த சொற்கள்லாம் புரியணும் நம்ம பாட்டுக்கு டெக்னிக்கல் வேர்ட்ஸு யூஸ் பண்ணுறேன் ஆக உபகித்தே உபாதையா கல்பித்தாக உபஹிதத்தில் உபாதிகள் கற்பிக்கப்பட்டிருக்கின்றன கற்பிக்கப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உபாதியாவது உபகிதமாவது காரணத்தில் காரியங்கள் கற்பிக்கப்பட்டிருக்கின்றன அப்புறம் காரண காரியம் புரிஞ்சாச்சு காரணமாவது காரியமாவது அதுக்கப்புறம் இந்த உத்தம புருஷா அப்புறம் என்ன இருதுன்னா தத் தத்த பரியேத்தி தத்த பரியேத்தின்னா பரித்தகா ஏத்தி வியாபிக்கிறான்னா என்ன வியாபிக்கிறான்னா ஜக்ஷன்னு கிரீடன்னு ரமமானகா ஸ்திரீபிர்வா யானை வா ஞாத்தி பிர்வா அதாவது தன்னை மறந்து திரிகிறான் எல்லாத்தோடய இருக்கான் நான் இந்த மாதிரி இது வியாபிக்கிறான்ங்கிற அர்த்தத்தில் சொல்கிறது பெண்களுடனும் எல்லாம் விளையாடுறான் ஜக்ஷத்து ஜட்சத்துன்னா சாப்பிட்றது கிரீடன்னுனா விளையாடி ரமமானகான்னால் சந்தோஷப்படுறான் யானை வா வாகனங்களில் போகிறான் நல்லா ரோடு சாய்ஸ் கார்ன்னு வச்சுக்கோங்களேன் ஞாத்தி பீர்வா ஞாத்தி பீர்வா சொந்தக்காரங்க உபஜனம் நஸ்மரன் படிக்கணும் நஸ்மரண்னா எதையும் நினைக்கிறதில்லை அதெல்லாம் ஆனந்தமாக இருக்கான் நந்தத்தி நந்தத்தி நந்தத்தேவ இல்லை சொல்லிருக்கேன் என்ன அர்த்தம்னா பார்க்கறத்துக்கு அவன் தர்மமாக விவகாரங்கள்லாம் பண்ணின்னு இருக்கான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கான் ஆனால் எந்த சந்தோஷத்துக்கும் அவன் அடிமை இல்லை விஷயானந்தங்கள் அவனுக்கு இருந்தாலும் அந்த விஷயானந்தங்களுக்கு அவன் அடிமை இல்லை இந்த விஷயானந்தம் இருந்தாலும் விஷயானந்தத்தை வெறுக்கிறதும் இல்லை விஷயானந்தத்தை விரும்புகிறதும் இல்லை ஆனால் ஆத்மக்ரீடா ஆத்மரத்தி எந்த உபநிஷத்து சொல்லும் இங்கே வேறு விதமாக சொல்கிறது சகா பிரயோகிய பிரயோகிய ஆச்சரணே ஆச்சரணே யுக்தா இது வந்து அது ஸ்மரண் இதகும் ஷரீரம் அதாவது இப்படிப்பட்ட ஆத்மா உடம்பில் கட்டுண்டது போல் இருக்கிறான்ங்கிற அர்த்தத்தில் சொல்கிறது ஆச்சரணே யுக்தா ஏவமேவோ அயம் அஸ்மின் சரீரே பிராணா யுக்தா பூட்டப்பட்ட வண்டியில் பூட்டப்பட்ட வண்டியில் எப்படி அதாவது பிரயோக்கியான பூட்டப்பட்ட வண்டியில் இருக்கிற விலங்குகள் அதாவது எரும மாடோ காளமாடோ வண்டியில் கட்டப்பட்ட மாதிரி இந்த உடம்பில் ஜீவன் கட்டுப்பட்டு தன்னை உணர்ந்தால் அந்த கட்டுகளிலிருந்து விடுபடுவான்னு அர்த்தம் சரீர அபிமானத்தினால்தான் கட்டுப்பட்டிருக்கான் அப்படிங்கிறது இதை கடைசியில் சொல்கிறது யசா பிரயோகிய ஆச்சரணே யுக்தா ஏவமேவோ அஸ்மின் சரீரே பிராணா யுக்தா அப்படின்னா என்ன அர்த்தம்னா எப்படி பூட்டப்பட்ட வண்டியில் மாடு வ வண்டியில் பூட்டப்பட்ட மாடு அப்படி சொல்லணும் வண்டியில் பூட்டப்பட்ட மாடு இருக்கோ அப்படி இந்த உடம்பில் ஜீவன் கட்டுண்டவன் போல் காணப்படுகிறான் கட்டுண்டவன் போல் காணப்படுகிறான் அப்படிங்கிறது அர்த்தம் அடுத்த மந்திரம் அைத்தணுவிஷம் சாட்சுஷ புருஷா தஷன அேவேதம் ஜிராணீ சாத்மாயிராணம் அேவேதம் அபிவியணீ தீ ச ஆ அபிவ்ய அடையோ வேத இம் ஷுணவீதி ச ஆத்மாத்திர மந்திரம் என்ன சொல்லுகிறதுன்னா இந்த கண்ணு காது மூக்கு நாக்கெல்லாம் எல்லாம் ஆத்மாவினுடைய கருவிகள் ஆத்மா அல்ல இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ங்க பரமாத்மஸ்வரூபமாகிய ஜீவாத்மாவினுடைய கருவிகள் அப்படி சொல்லணும் பரமாத்மஸ்வரூபமாகிய ஜீவாத்மாவினுடைய கருவிகள் பரமாத்மாவில் நிறைய ஜீவாத்மா கல்பிக்கப்பட்டிருக்கு பரமாத்மாவில் என்ன சொல்கிறோம் பரமாத்மான்னா இங்கே பரிபூர்ணம் பரம்பிரம்ம பரம்பிரம்மத்தில் தான் சகுண பிரம்மன் கற்பிக்கப்பட்டிருக்கார் நிர்குண பிரம்மனில் தான் சகுண பிரம்மன் கற்பிக்கப்பட்டிருக்கார் அந்த சகுண பிரம்மனை பூஜை பண்ணுற ஜீவர்களும் கற்பிக்கப்பட்டிருக்கிறார்கள் இது கற்பனை இல்லை வாஸ்தவங்கிறது துவைத்த மதம் கற்பிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது அத்வைத்த மதம் ஈஸ்வரனும் ஜீவர்களும் ஜகத்தும் கல்பித்தம் மாயா கல்பித்தம் ஜீவேஸ்வரஜகத் பரம்பிரம்மணி அத்தியஸ்தம் ஜீவேஸ்வரஜகத் பரம்பிரம்மணி அத்தியஸ்தம் ஜீவர்களும் ஜகத்துக்களும் ஜீவர்களும் ஜகத்தும் ஈஸ்வரனும் கற்பித்தம் இருப்பது ஒன்றே பிரம்மன்தான் சத்யம் பிரம்மைவ சத்தியம் ஜெகன் மித்யாங்கிற போது இது இன்க்ளூடட் அது சொல்கிறது இல்லை ஈஸ்வரா மித்யான்னா ஒருத்தருக்கு என்னவோ பண்ணும் ஆகையினால் ஜீவஹாமித்யா ஈஸ்வரஹாமித்யா ஜகத் மித்யா பிரம்மை சத்யம் பண்ணி குடிச்சிக்கணும் கண்ணி குடிக்கிறது மிச்சியதான் அதனால் தாகமே மித்யா அப்போது யுக்தா அத்த எற்ற இது ஏதது ஆகாஷம் அணுவிஷண்ணம் ஆஹ ஆகாசம் அணுவிண்ணம் இந்த ஆத்மா ஆகாஷத்தில் இருக்கிறது ஆகாஷம் அணுவிஷண்ணம் ஏத சக்ஷுன்னு சொல்லலாம் இந்த கண்ணானது மெய்ப்பொருளில் வியாபித்திருக்கிறது அதாவது மெய்ப்பொருள் கண்ணை வியாபித்திருக்கிறது அணுவிஷண்ணம் சக்ஷு ச இந்த கண்களை உடையவன் சாக்ஷுஷன் சாக்ஷுஷன்னா எனக்கு கண்ணை உடையவன் சாக்ஷுசன் புருஷா சாக்ஷுஷ புருஷா தர்சனாய சார்க்குறதுக்கு தான் கண்ணே தவிர கண்ணு பார்க்குறவன் இல்லை பார்க்குறவனுக்கு கண்ணு ஒரு கருவியே தவிர கண்ணு பார்க்கறவன் இல்லை பார்க்குறவன் இதுக்குள்ளே இருக்கான் அவன் கண்ணுங்கிற கருவியை கொண்டு பார்க்குறான் நடத்திர சூரியோபாத்தியெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் மந்திரத்தோட அர்த்தம் தெரிஞ்சால் நல்லா ஒப்பிட்டு பார்க்கலாம் தரிசனாய சக்ஷுகு கேனோ பரிஷத்து இருக்குது ஸ்ரோத்திரச்ரோத்தம் அதெல்லாம் இருக்குது ஞாபகம் வச்சுக்கணும் அச சக்ஷு அது அதை தர்ஷனாய ஃபுல் ஸ்டாப் அச யோ வேத இதம் ஜிக்ராணி இது எவன் ஒருவன் முகருகிறேன் என்று சொல்கிறானோ இதனால் முகருகிறேன் என்று சொல்கிறானோ அவன் ஆத்மா கந்தாய கிராணம் முகர்வதற்காகத்தான் கிரேந்திரியம் எவன் முகருகிறானோ அவன் ஆத்மா முகர்வதற்கான கருவி மூக்கு அப்படிங்கிறது அசையோ வேதம் அபிவியாகராணி எவன் நான் பேசுகிறேன் என்று சொல்கிறானோ சா ஆத்மா அவன் தான் ஆத்மா அபிவியாக வாக் கர்மேந்திரியம் அபிவியாக பேசுவதற்காக பேசும் கருவி வாக் வாக்கு ஆத்மா கிடையாது ஐ ஹாவ் ஸ்பீச் என்னது ஸ்பீக்கிங் கெப்பாசிட்டியா சொல்வது ஸ்பீக்கிங் பவரா எப்படியோ போட்டு கூட சக்தி எனக்கு இருக்கு ஆனால் நாம் பேசுகிற சக்தி இல்லை சக்தியை உடையவன் சக்தி மாநகம் நாகம் சக்தி சக்தியை உடையவன் வேறு சக்தி வேறு உடலை உடையவன் வேறு உடல் வேறு என்பது போல ஆ குணம் வேறு குணி வேறு குணம் மாறும் குணத்தை உடையவன் மாறமாட்டான் ஆகையினால ஒரு காலத்தில் கெட்டவன் பேர் எடுத்திருக்கலாம் இன்னொரு காலத்தில் நல்லவன்கிற பெயர் எடுத்துக்கலாம் ஒருத்தன்தானே ஒரு காலத்தில் கெட்டவனாக இருந்தான் கெட்டவனாக இருந்தவனும் ஒருத்தன் தான் அதே ஆள் தான் நல்லவனானவனும் அவன்தான் கெட்டவன்கிற குணம் வந்துட்டு போயிடுத்து நல்லவன்கிற குணம் வந்துட்டு வச்சுக்கணும் அதுவும் வந்திருக்கு ரெண்டும் கெட்டானாலும் ஆகணும் ஆக குணம் வந்து வரும் போகும் தர்மி மாறமாட்டான் தர்மம் மாறும் எல்லாம் புரிஞ்சுக்கணும் பேசுகிற சக்தி வரும் பேசுகிற சக்தி போகலாம் ஆனால் பேசுபவன் பேசுற சக்தியை உடையவன் அவன் எப்போ இருக்கு அது வரும் போகும் இது ஆகந்துக்கம் இந்திரியங்கள் எல்லாம் ஆகந்துக்கம் ஆனால் ஆத்மா சுவாபாவிகம் இதுக்கு சாட்சி சுவாபாவிகேன் அப்புறம் இதே சொல்றார் யகா வேதை இதகம் ஸ்ரணவானி இவைகளெல்லாம் கேட்கிறேன்கிறானே அவன் ஆத்மா ஸ்ரவணாய ஸ்ரோத்ரம் கேட்பதற்கான கருவி ோத்ரம் ஆக இதிலந்து என்ன தெரிகிறதுனா ஸ்தூல சூக்ம காரண சரீராத் வெத்திரிக்த ஆத்மா பிரம்மா அதுதான் தாத்யம் இந்த இடத்துல ஆகாசங்கிறத ஆத்மானே போட்டுக்கலாம் மேலே ஆகாஷம் ஆகாஷங்கிறது சிதாக்காசம் இந்த கண்ணு வந்து அதை சார்ந்து இயங்கிறதுன்னு அர்த்தம் அடுத்தது இன்னும் சொல்கிற அேவேதம் மன்வீதி ச ஆமா மனம் சவாசா மனசா ஏதான் காமான் பஷியன் ரமதே திரும்பவும் சொல்கிறார் இப்போ இந்திரியங்களை சொன்னார் கர்மேந்திரியம் எத்தனை இதெல்லாம் சொன்னார் கண்ணு மூக்கு அப்புறம் வாக்கு அப்புறம் ஸ்ரோத்ரம் கேட்கறது எல்லாம் உபலக்ஷணம் போட்டுக்கணும் ஒரு எக்ஸாம்பிளுக்காக எடுத்துட்டார் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா ியங்களையும் கர்மேந்திரியங்களையும் உடையவன் ஆத்மா ஞானேந்திரியங்களும் கர்மேந்திரியங்களும் ஆத்மா அல்ல சொல்ல இது என்னதுன்னா இந்திரியாத்மவாத நிராகரணம் இந்திரியாத்மவாத நிராகரணம் இந்திரியங்கள் ஆத்மா என்கிற கருத்து நிராகரிக்கப்பட்டது சரி அப்புறம் அடுத்தது என்னன்னா மனசும் ஆத்மா இல்லைன்னு சொல்லப்படுறார் இப்ப படித்தது என்னது இதம் மண்வானி நீங்கள் சொல்லிக் கொடுத்த சாந்தோக்கிய உபனிஷத்தை நான் நினைக்கிறேன் பகவத்கீதையை நினைக்கிறேன் நான் பேசுகிறேன் நீங்கள் நினைக்கிறேன்னு சொல்கிறோம் எவன் நினைக்கிறானோ எண்ணுபவன் எவனோ அவனை எண்ணுவாயாக எண்ணுபவன் எவனோ அவனை எண்ணுவாய் எண்ணுவாய் நம்பர் போடப்படாது எண்ணுன் எவனோ அவனை எண்ணுவாயாக ஒன்று ரெண்டு மூணு எத்தனை பேர் என்றாங்க இங்க அப்படின்னு எண்ணுனா எண்ணம்ங்கிறதுக்கே ரெண்டு அர்த்தம் இருக்கு கவுண்டிங்னு ஒரு அர்த்தம் இருக்கு தாட்னு ஒரு அர்த்தம் இருக்கு கவுண்டிங் எத்தனை எண்ணம் இருக்கு எத்தனை பேர் வந்திருக்காங்களே எத்தனை தேங்காய் இருக்கப்பான்னு நூறு தேங்காய் இருக்கு அது எண்ணம் அதை நான் சொல்கிறேன் இது சும்மா ஜோக்காக சொன்னேன் விஷயம் என்ன எண்ணங்களை எண்ணுபவனை எண்ண வேண்டும் அவன் எண்ணமற்றவன் எண்ணங்களை எண்ணுபவன் எண்ணம் அல்ல அதுவும் ஒரு தாட்டுன்னு சொல்லிடக்கூடாது கான்ஷியஸ்னஸ் தாட் இல்லை கான்சியஸ்னஸ்ஸு தாட்டை பெர்வேர்ட் பண்ணுறது ஆனால் தாட்ஸ் ஆர் நாட் கான்ஷியஸ்னஸ் தப்பா உணர்வு எண்ணங்களை வியாபிக்கிறது உணர்வு அல்ல உணர்வு இல்லாமல் எண்ணங்கள் இல்லை எண்ணங்கள் உணர்வு இல்லை அதனால தான் நம்ம இன்னொன்னு வச்சிருக்கோம் நிழல் உணர்வு நிஜ உணர்வு நிழல் உணர்வு ஜீவன் நிஜ உணர்வு பிரம்மம் நிழல் உணர்வுலிருந்து விடுபட்டு நிஜ உணர்வை புரிஞ்சிக்கணும் போகணும்னு சொன்னால் தப்பாயிடும் ஆகினால் நிஜ உணர்வை புரிய வேண்டும் அதை சொல்கிறார் யகா இதம் மன்வானி இத்தி வேத சஹா எவன் இதையெல்லாம் எண்ணுகிறேன் என்று எண்ணுகிறானோ என்று ஒருவன் இருக்கிறானோ எண்ணங்களின் தலைவன் எண்ணங்களை ஆளுபவன் எண்ணங்களுக்கு வசப்படாதவன் எண்ணங்களுக்கு வசப்பட்டவன் போல காட்சி அளிப்பவன் இப்படிலாம் சொல்லணும் எண்ணங்களுக்கு வசப்படாதவன் எண்ணங்களுக்கு வேறானவன் எண்ணங்களோடு இணைந்திருப்பவன் போல காணப்படுபவன் ஆகையினால எண்ணங்களை மதிக்கப்படாது நம்ம தாட்டுக்கு நம்ம ரியாலிட்டி கொடுக்கப்படாது நம்ம எல்லாம் என்ன பண்ணுறோம் என்ன விற்த்தி வந்தாலும் அது உடனே அது ஒரு ப்ராப்ளமாக நினச்சி விடுறோம் அது சத்வத்தியாக இருக்கட்டும் அசத்வருத்தியாக இருக்கட்டும் விறத்தயா சர்வே மித்யா நம்ம என்ன பண்ணுறோம் இப்படி விற்பி வருது தாட்டு வருது பயப்படுறோம் நல்ல விற்த்தி வந்துட்டு சஹாஹா குஷி அதில் தான் கிருஷ்ணசுனர் பிரகாஷ்ச்ச பிரவிற்ச மோகமேவச்ச பாண்டவ நத்வேஷ்டி சம்பிரவத்தானி நனிவிருத்தானி காங்க்ஷது நல்ல தாட்டு வந்தால் சந்தோஷப்பட மாட்டானா பேடு தாட்டு வந்தால் வருத்தப்பட மாட்டான் அதுக்காக வரணும்னு அர்த்தம் இல்லை அதுக்குத்தான் இந்த மாதிரி நல்ல சம்ஸ்காரங்களை பண்ணி கல்டிவேட் பண்ணுறது அதுக்கப்புறம் ஜென்மாந்திர சம்ஸ்காரங்களால் ஏதாவது வந்து தொலைச்சுதுன்னா அதோட நம்ம ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு ஐயோ எனக்கு இப்படி வந்துவிட்டே இன்னும் எத்தனை நாள் சாதனை பண்ணணுமோ தெரியலே அப்படின்னு ரொம்ப துக்கம் அதிகமாயிடும் 100% thoughtless, தாட்லெஸ் அதனாலதான் நிறைய ஸ்டில் மைண்ட் கண்ண முடி தாட்ஸே வரப்படாது தாட்ஸ் வந்தா ப்ராப்ளம் அதுக்கு பேசாமல் தூங்க மாதிரி சாப்பிடும் தூங்கும் நினைக்கப்படாது நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம் தாட்ஸ் எல்லாம் பேர்டன் அது ரொம்ப கஷ்டம்தான் பேசுறது ரொம்ப சுலமாக தான் இருக்கும் தாட்ஸ் எல்லாம் வந்து கஷ்டமாக தான் இருக்கும் நம்ம தாட்ஸை நம்ம தாட்ஸுக்கு ரியாலிட்டி கொடுக்கக்கூடாது ஐ ஹாவ் தாட்ஸ் ஐ ஹம் நாட் தாட்ஸ் தாட்ஸ் ஆர் கம்மிங் தாட்ஸ் ஆர் கோயிங் லைஃப் கேம்ப் பீப்புள் ஆர் கம்மி பீப்பிள் ஆர் கோயிங் ராம் ராம் அது மாதிரி வேடிக்கை பார்த்துட்டே இருக்க வேண்டியதான் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அது இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் எனக்கு அந்த மனமற்ற நிலை வர யார்கிட்ட போகணும் எந்த குருக்கிட்ட போகணும் சொல்லுங்கன்னா என்ன பண்ணுவோம் எனக்கு எனக்கு அந்த நிலையை வேண்டான்னு நான் நினைக்கிறேன் நீ உனக்கு வேணும்னா நீ அந்த ஆள் யாராவது இருந்தால் மனமற்ற நிலை தாய்மானவரோ பாடியிருக்கார் மனமற்ற பரிசுத்த நிலையை அருள்வாய் அப்படின்னு பாடியிருக்கார் அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரிய ச்சணும் அஹாத்மா மன அசவம் அசியு தைவச்சு தைவ சங்கராச்சர் என்ன சொல்கிறார் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க ட்வைத்தபிராத்தேந்திரியை அசாாரணம் சு சஷ்டே பசியு வர்த்தன விஷய அது அதைவா தான அதைவா தா மனஸ் த்க்கால விஷயோலி கரணம் மருதித்தோஷம் சூக்மியவிரி கரணம் தயவம் சுருச்சியத்தை வள்ளுவர் சொல்கிறார் இல்லையா கண்ணுடையர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர் எங்க திருக்குறளை நினைச்சு பார்க்கறோம் பாருங்களேன் எந்த காண்டெக்ட்டில் நினைக்கிறோம் பாருங்க அப்போ திருக்குறளுக்கு என்ன வேல்யூ இருக்கணும் தெரிஞ்சுக்கோ அதேதான் என்ன சொல்றார் இந்திரியங்கள்னா அப்பப்போ இருக்கிறது தான் காட்டும் மனசு நடந்ததையும் காட்டும் நடந்துருக்கிறதையும் காட்டும் சக்தி இருந்தால் நடக்க போறதையும் தெரிஞ்சுக்கும் அதுக்கும் தாய்மான பாட்டு இருக்கு காலம் ஒரு மூன்றும் கருத்தில் வந்தாலும் அதை ஞானம் தனக்கு உரையார் நல்லோர் பராபரமே அப்போ வேதாகம் சமதித்தானி வர்த்தமானாணி சர்ஜுன பவிஷியாணிச்ச பூதானி மாம்து வேதன கஷ்ட இதுக்கு பேர் தெய்வம் சக்ஷுன்னு சொல்றதுன்னா இது வந்து தெய்வீக கண்ணம் மனம் தெய்வ அருள் பெற்றதான் அதனால்தானே சாந்தோக்கிய புருஷத்து படிக்க முடியாது நமக்கு இல்லையா மனம் வந்து தெய்வீக கண் என்று இந்த உபனிஷத் மந்திரம் குறிப்பிடுகிறது தெய்வம் சக்ஷு சவாயேஷ ஏத்தேன தெய்வேன சக்ஷுஷா மனசா ஏதான் காமான் பஷ்யன் ரமத்தே இந்த மனசால்தான் உன்னை புரிஞ்சுக்கிறான் புரிஞ்சுண்டு ஏதான் பஷ்யன் ரமதே இப்போ நம்ம வந்து நமக்கு கண் இருக்குது உடம்பு இருக்குது வெளியில் காட்சி இருக்குது இதெல்லாம் பார்க்குறோம் ஆகா இந்த மரம் எப்படி இருக்குது பூ என்னமா பூத்துருக்கு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படும் அந்த மனசுன்னு ஒன்று இல்லைன்னா அது மாத்திரமில்லை மனசு வந்து டிப்ரெஸ் ஆகிருந்துன்னு வச்சுப்போம் எல்லாம் பார்க்க முடியுமா பார்க்க முடியும் ரசிக்கவே முடியாது அதுதான் சொல்கிறது மனதால் தான் எல்லாவற்றையும் பார்க்கிறான் கண்ணால் பார்த்தாலும் கண்ணுக்கு பின் மனம் இல்லை என்றால் கண்ணினுடைய பார்வை பயனற்றது ஆகையினால இதற்கு பின்னால் இருக்கும் அது இறைவனுடைய ஆற்றல் பெற்ற அந்த மனம் மனசை சொல்கிறது சாஸ்திரம் மனசு தான் காரணம் இந்த மாதிரி படித்து நல்லா அறிவோடு இருந்தால் அந்த மனசே இன்பத்துக்கும் காரணம் ஆகையினால மனசா சக்ஷுஷா தெய்வேன சக்ஷுஷா இந்த சக்ஷுங்கிறதுக்கு இந்த தெய்வீக கண்ணாகிய மனதால் இந்த மந்திரம் ரொம்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ரொம்ப மந்திரம் காமான் பஷ்யன்னு ரமத்தை பிடிச்சதெல்லாம் பார்த்து சந்தோஷப்படுறான் கோயில் கோயிலாக பார்க்க கோயிலுக்குலாம் போகிறோம் ஒரு ஒரு தூணையும் பார்த்தா பிரம்மாண்டமாக இருக்கு மனசா பஷியன் ரமத்தை தெய்வேன சக்ஷுஷா மனசா பஷ்யன் இந்த மந்திரம் ஞாபகம் வரணும் நீங்கள் போய் பார்க்குறீங்க கோபுரத்தை விமானத்தை பார்க்குறீங்க விமானத்தில் இருக்கிற தேவதா மூர்த்திகளெல்லாம் பார்க்குற மாதிரி கோயில் போய் மூலஸ்தானத்தில் மாத்திரம் காப்பாற்று அப்படின்னு வந்து விடக்கூடாது ஓர வழங்கான் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல நின்று பார்த்தா தெரியும் சமீபத்தில் போயிட்டு வந்தேன் ஒரு கோயிலுக்கு கேரளாவில் திருப்பரையார் அங்கே போய் பார்த்தா என்ன அழகாக இருக்குது அந்த ஸ்ட்ரக்சரே பார்த்தா ஆர்கிடெக்சர்லாம் பார்த்தா பிரமிப்பாக இருக்குது நம்ம ஊர் கோயில் கலைகள் கட்டடக்கலைகள் வேறே அது சித்திரசபை ஒன்று இருக்குது குற்றாலத்தில் அதோடய வேல்யூ புரியவே இல்லையா இருக்கும் ரொம்ப அற்புதமான ஒரு ஆர்கிடெக்சருது நிறைய பேருக்கு தெரியவே மாட்டேங்குது அதுக்கு இருபத்தஞ்சி பைசா பத்து பைசா கொடுத்தா உள்ளே விடுறான் அங்கே என்னெல்லாம் இருக்குது அதை நான் போனேன்னா எனக்கு ஒன்றரை மணி நேரமாவது ஆகும் அது பார்த்ததையே பார்த்துட்டுருமேன் அவ்வளோ விஷயம் இருக்குது அதுக்குள்ள தெரியாது அது எவ்வளோ ரசித்து எப்படிலாம் கட்டியிருக்கான் கட்டினவன் அந்த மெஷர்மெண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அற்புதம் தெரியாது நிறைய பேருக்கு விஷயம் தெரியும் நம்ம கோவில் ஆர்கிடெக்சர்லாம் பார்த்துட்டு ரசிக தெரியணுமே என்னத்தையோ பார்த்துன்னு உட்காந்துருக்காங்க பரவாயில்ல மனசா தெய்வேன சக்ஷுஷா மனசா ஏதான் காமான்னு சொல்ல இப்படி சொல்ல டிவிக்கு முன்னாடி உட்காந்து மனசா சக்ஷுஷா பஷ்யன் ரமதே அது ஏதோ டப்பாங்குத்து பாட்டு ராமான் ரமத்தே ஆனால் இங்கே ஞாபகம் வச்சுக்கணும் தெய்வேன கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு கொடுத்தார் திவ்யம் ததாமி தே சக்ஷுஹு என்னெல்லாம் ஞாபகத்துக்கு பாருங்க முடிக்கணுமே திவ்யம் ததாமி தே சக்ஷுகு பசியமே ரூபமீஸ்வரம் மன்னசே ஏதாவது இந்த கண்ணால உனக்கு பார்க்க முடியாத அர்ஜுனா நான் உனக்கு தெய்வீக கண்ணை கொடுக்கறேன் எப்படி பார்க்கிற போது மைண்டு எப்படி பண்பட்டு இருக்கணும் பண்பட்ட மனம்தான் இந்த கண்களை வந்து நல்லா பயன்படுத்தும் பண்படாத மனம் கண்களை மிஸ்யூஸ் பண்ணும் பண்பட்ட மனமே கண்களை நன்கு பயன்படுத்தும் என்பது கருத்து ஆகவே இதில் தாத்பரியம் இல்லைன்னா மனம் ஆத்மா அல்ல ஆத்மாவினுடைய கருவிதான் மனம் மனமே நான் என்று துன்பப்படாதீர்கள் இந்த பாழா போன மனசு பாட்டலாம் தானே இருக்குது மனம் ஒரு குரங்கு மனம் ஒரு குதிரை மனம் ஒரு பேய் மனம் ஒரு பிசாச்சு இப்படி தான் எனக்கு சொல்லியிருக்காங்க மனம் ஒரு அற்புதமான பூந்தோட்டம் மனசு இல்லைன்னா மனசு மனசை எல்லாமே பண்ணணும் மன ஏவ மனுஷியானாம் காரணம் நிறைய ஸ்லோகங்கள் இருக்குது சங்கராச்சாரியார் சொல்கிறார் பந்தத்தை உண்டு இந்த மனது தான் பந்தத்துலேருந்து விடுவிக்கிறதும் இந்த மனசு தான் சொல்கிறார் வாயுனா நீயத்தை மேக புனஸ் நீயத்தை மனசா கல்விய மோஷ் கல்வியுடிய போறது பிரஜாபதி நிறைவு பெறப்போவிருது எம்மலோக்கே தம் வாத்சே தாகுகம் ஆே காமா சிவிச்ச காமாத்மாவித்தீ ஹப்ஜாபருவ பிரஜா பலனை சொல்ற ஆத்மாவினுடைய லக்ஷணத்தை சொல்லி ஆத்மாவினுடைய ஸ்வரூபத்தை சொல்லி ஷரீரத்தைய விலட்சண ஆத்மாவை சொல்லி அந்த ஆத்மா பிரம்மன் பிரம்மஸ்வரூபம் என்பதை சொல்லி அந்த பிரம்மஸ்வரூபமான ஆத்மாதான் எல்லா சரீரங்களையும் இருந்து கொண்டு ஜக்ஷன்னு கிரீடன்னு ரமமானகா எல்லாம் எல்லாருடைய சரீரத்திலையும் அந்த பிரம்ம சைதன்யம்தான் இருந்து கொண்டு எல்லாரையும் அனுபவிக்கிறது நான் தான் அனுபவிக்கிறேன் அதர்மமாக ஜாக்கிரதையாக புரிஞ்சுங்க அதர்மமாக எத்தனை பேர் ஆனந்த அனுபவிக்கிறானோ அதுவும் நான் தான் அனுபவிக்கிறேன் தர்மமாக எல்லாரும் எத்தனை பேர் ஆனந்தம் அனுபவிக்கிறானோ அத்தனையும் நான் தான் அனுபவிக்கிறேன் இந்த விஷயானந்தம் வேண்டான்னு சொல்லிட்டு பிரம்மானந்தத்தை புரிஞ்சுட்டு இருக்கிறவனும் நான் தான் அனைவர் வாயிலாகவும் விஷயானந்தத்தை அனுபவிப்பவன் நான் தேன் நான் தேன்ட்டான் மதுர வாசனை நினைக்கிறேன் நான் தான் என்னை அறியாமல் வந்துடுச்சு நான் ஒன்று பிளான் பண்ண யஹா ஏதே பிரம்மலோகே தம் வா ஏ ஆத்மான உபாசத்தை ஏதே பிரம்மலோகே இந்த பிரம்மலோக்கத்தில் தம் வா ஏதம் தேவா ஆத்மான உபாசத்தை பிரம்மலோகேன விஷயசப்தமி பிரம்மணி பிரம்மத்தை அப்படின்னு அர்த்தம் பிரம்மத்தை தேவாகா ஆத்மானம் உபாசத்தே ஆத்மாவாக புரிந்து கொள்ளுகிறார்களோ ஏத்தம் ஆத்மானம் தேவாகா தேவாகன்னா யாரு இந்திரிய விஷயங்கள் தேவாகான்னா இந்த இடத்துல இந்திரியங்களுடைய அனுகிரகம் இதெல்லாம் வந்து என்ன பண்ணுறது நம்ம இந்திரியங்கள் நம்ம சொன்னதை கேட்கணும் ஆ தேவாகனு சொன்னால் நம்ம எல்லோரையும் புரிஞ்சு இந்திரியங்களை உடைய மனிதர்கள் தேவர்கள் எல்லோரும் எடுத்துக்கோ தேவலோகத்துக்கு போய் தேவர்கள் ஆத்மானம் உபாசத்தை அதாவது பக்குவப்பட்டவர்கள் தர்ம மார்க்கிகள் சொன்னோம் இல்லையா வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் ஆத்மானம் உபாசத்தே அவங்க என்னாகுன்னா அவர்களுக்கு தேஷாம் சர்வே லோக்காக ஆத்தாக அவர்கள் அனைத்து உலகங்களையும் வியாபிக்கிறார்கள் सर्वे ே காமாச்ச சர்வச்சோோக்கானனோதி இந்த चैतन्य எல்லாத்தையும் வியாபிக்கிறதுனால இங்கே என்னது கிரு கீதையில் கிருஷ்ணர் ரொம்ப அழகாக ஒரு வார்த்தை சொன்னார் யோந்தோந்தராரா தாந்தர்ஜோதிரேவ சயோகி ப்ரமனிர்வாணம் ப்ரமபூத்தி கட்சி ஆத்மே சுகம் ஆத்மே ஆராமாக சுகவிஷய ஆத்மாதான் சுக சம்பந்தம் இந்திரிய விஷய சம்பந்தம் போல அந்த சுக அந்தர் ஆராமஹா அந்தர்ஜியோதிஹி அதெல்லாம் நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள் தெரியும் ஆக எல்லாத்தையும் அடைகிறான்னு அர்த்தம் எல்லாமே நான் புரிஞ்சுக்கிறான் அகமேவ சர்வம் அகமேவ இதம் சர்வம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறான் ஆத்மான அனுவித்திய விஜாநாத்தி ஆத்மாவை தெரிந்து கொண்டு அறிகிறான் பல சொல்லிட்டர் ரொம்ப தெளிவாக சொல்லி முடிச்சுட்டார் ஆரம்பித்தபோது அனௌன்ஸ் பண்ணினார் இல்லையா அந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு கரெக்டாக முடிச்சுட்டார் ஆத்மஷ்டியா சர்வம் பிரி அனாத்மிய அல்பமே சமய நோட்டு ஆத்ம்டியா சர்வம் பதிவாத் சர்வாதி உபச்சரியே அனைத்துமாக இவன் ஆவதால் அனைத்தையும் அடைகிறான் என்று உபச்சரிக்கப்படுகிறது ஆகவே அனைத்தையும் அனுபவிக்கிறாங்கிற அர்த்தம் சோஷ்ணுதே சர்வான் காமான் செக மாதிரி தான் ஏன்னா எல்லாத்தையும் விட்டால் தான் இது புரியும்னா அப்புறம் புரிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாமே அனுபவிக்கலான்னா கான்ட்ரடிக்ஷன் பெருசாக இருக்கும் வைராக்கியம் இருந்தால் இந்த உண்மை புரியும் இந்த உண்மை புரிஞ்சதுக்கு பிறகு வைராக்கியம் தேவையில்லைன்னு யாராவது சொல்லுவானா ஆகையினால இந்த உண்மை புரிஞ்சதுக்கு பிறகு நான் அனுபவிக்கணுங்கிற எண்ணமே போயிடும் நான் தானே எல்லாம யார் அனுபவிக்கிறது அனுபவிப்பவனும் நானே அனுபவிக்கப்படும் பொருள்களும் நானே அனுபவமும் நானே அத்வைதத்தில் அனுபவிப்பவன் அனுபவிக்கப்படும் பொருள் அனுபவம் எல்லாம் ஒன்றுதானே ஆகவே இந்த ஞானம்தான் எல்லா உலகங்களையும் அடையிறது எல்லா பொருள்களையும் அனுபவிக்கிறது என்கிற அர்த்தத்தை கொடுக்கறது திரிபுட்டி ராகித்யம் அத்வைதம் அனுபவிப்பவன் அனுபவிக்கப்படுற பொருள் அனுபவம் என்ற வேற்றுமைகள் மாயக்கல்பனை என்று புரிந்து கொள்ளுகிறான் அனுவித்ய இந்த ஆத்மாவை குரு கிட்ட போய் படித்து எவன் புரிஞ்சுக்கிறானோ அவனுக்கு என்னன்னா அகம் அன்னம் அகம் அன்னம் அகம் அந்த மந்திரமும் ஞாபகிக்கணும் அங்கே இதே தான் காமாண்ணி காமரூப்பனு ஆஹா பிரஜாபதி ரூவாச்ச பிரஜாபதி ரூவாச்சா ரெண்டு தடவை எதுக்கு சொல்லிதுன்னு முடிச்சுட்டு பாடம் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் அப்புறம் அதுக்கப்புறம் என்னது இது ஜபமாக அடுத்த மந்திரம் சங்கராச்சாரியர் சொல்கிறார் ஷியாமா சபலம் பிரபத்திய இத்தியாதி மந்திராம் நாயக பாவனகா இந்த மந்திரத்தை ஜபிச்சா நமக்கு தூய்மை கிடைக்குமா ஜபார்த்தஷ்ட தியானார்த்தோவா இந்த மந்திரத்தை ஜபம் தியானம் பண்ணலாம் என்று இந்த மந்திரத்தை சொல்கிறாருக்கு படிக்கிற மந்திரத்தை அோமாய कृतात्मा ப்ரமலோகம் அபிசம்பவீ அபிசம்பீதிமாத்துபலம் பிரபேத்து சபலம் பிரபே ஆசுதோஷானந்துவாமி கருமையிலிருந்து பன்மைக்கு வந்தேன் பிரபத்யேன் இங்கே பிரபத்யேன்னா ஷரணாகத்தி பண்றேன்னு அர்த்தம் பிரபத்யே அதாவது நம்ம புரிஞ்சுக்கிற பாஷையில் சொல்றேன் தனித்தன்மையிலிருந்து பொதுத்தன்மைக்கு வந்தேன் பொதுத்தன்மையிலிருந்து தனித்தன்மைக்கு சென்றேன் ஒருமையிலிருந்து பன்மைக்கு வந்தேன் பன்மையிலிருந்து ஒருமைக்கு செல்கிறேன் அவ்வளோதான் அர்த்தம் அதாவது தன்னுணர்விலிருந்து பொது உணர்வுக்கு சென்றேன் பொது உணர்விலிருந்து தன்னுணர்வுக்கு சென்றேன் அதாவது இந்த அனாத்மா அபிமானத்தில் இருந்து பரமாத்மாவை விஸ்வரூபத்தோடு ஐடென்டிஃபை பண்ணிட்டேன் பிரபஞ்சமாக டோட்டாலிட்டி இண்டிவிஜுவாலிட்டி டோட்டாலிட்டி டோட்டாலிட்டி டு இண்டிவிஜுவாலிட்டி மாறி ஆனால் ஆக்சுவலாக நோ டோட்டாலிட்டி நோ இன்டிவிஜுவாலிட்டி individuality to totality, totality to non-individuality. அதாவது தன்னை இண்டிவிஜுவலாக இங்கிலீஷில் சொல்கிறது சௌரியமாக இருக்குது இல்லை தன்னுணர்வு பொது உணர்வு தன்னுணர்விலிருந்து பொது உணர்வுக்கு சென்றேன் பொது உணர்விலிருந்து தன்னுணர்வு பொது உணர்வு இரண்டையும் கடந்த பெரும் தன்னுணர்வாக ஆனேன் என்ன புரியும் அதாவது இந்த பாடி மைண்டு காம்ப்ளக்ஸோட என்ன ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் புரிஞ்சு எல்லாரும் நம்மளும் ஒன்று தானே அப்படின்னு சொல்லி எல்லா டோட்டாலிட்டி சமஷ்டி டு சமஷ்டி சமஷ்டி டு என்னதுன்னா அப்சல்யூட் சமஷ்டி டு அப்சல்யூட் அதில் வந்து அப்சல்யூட்டில் சமஷ்டி ரெண்டும் சூப்பர் இம்போஸ்டு கல்பாத் ஷலம் பிரபலத்துமம் பிரப இதுதான் தாத்யம் அனலம் சபலங்கிறது வந்து எல்லாம் மிக் கிரங்கராச்சாரியர் சபல அரண் அனைக்காமிரோகியம் ப்ரமலோக்கர் அதாவது ஆதிசங்கர் சொல்றது இந்த ஹிருதா காசத்திலிருந்து ஹிருதயா காசத்திலிருந்து மகாகாசத்துக்கு போனேன் மகாகாசத்திலேருந்து சிதாகாசத்துக்கு போறேன் ஹிருதயா காசம் டூ மகா காஷகா மகா சிதாகாச உள்ள வெளியிலிருந்து புறவெளிக்கு சென்றேன் புறவெளியிலிருந்து அறிவுப் பெருவெளிக்குச் சென்றேன் புரியுதா உள்வெளியிலிருந்து புறவழி சென்றேன் புறவெளியும் உள்வெளியும் ஒன்றென்று உணர்ந்தேன் பிறகு அறிவு பெருவெளியில் உள்வெளியும் புறவழியும் கற்பிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் உணர்ந்தேன் இதான் கருத்து அாமாத்து சபலம் பிரபத்தியே பிரபத்யேன்னா சரண்டர்னு அர்த்தம் ஷரணாகதி தமேவாத்தியம் புருஷம் பிரபத்தியே ஞாபகத்துக்கு வரணும் எத்த பிரவிற் பிரசுதா புராணி பிரபத்தியன்னு சொன்னால் ஐ சரண்டர் மை இண்டிவிஜுவாலிட்டி டு டோட்டாலிட்டி அப்புறம் என்னதுன்னா ஐ சரண்டர் மை டோட்டாலிட்டி டு அப்சல்யூட் சரண்டர் சரண்டோ இண்டிவிஜுவாலிட்டி நோ டோட்டாலிட்டி only அப்சல்யூட் ரியாலிட்டி எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்ல ஒப்பேத்திட்டேன் ஷியாமாத்து ஷபலம் பிரபத்யே ஷபலாத்து ஷியாமம் பிரபத்யே என்ன பண்ணா குதிரை உலுக்கிக்கிற மாதிரி விட்டுவிட்டேங்கிறார் அஸ்வ இவ ரோமானி விதூய குதிரை உடம்பை அடிக்கடி செலுத்துக்கும் செலுத்துக்கிட்டு உடம்பில் இருக்கிற ரோமங்களையெல்லாம் உதுத்து விடுற மாதிரி பாவத்தை தூக்கி எரிஞ்சேங்கிறது என்ன மந்திரம் இதெல்லாம் கில்ட்டு ஃபீலிங்லாம் வருமா சில பேருக்கு வரு என்ன சொல்கிறான் ரொம்ப அந்த கில்ட்டு போவே மாட்டேங்கிறதுங்கிறான் எத்தனை நாளைக்கு கில்ட்டை வச்சுட்டு கில்ட்டை என்கேஜ் பண்ண போகிறேன் ஏதோ வந்தாச்சு நல்ல காரியம் நான் ஐம்பத்தஞ்சு வருஷமாக சாமி கும்பிடுறேன் ஆனாலும் எனக்கு அந்த குற்ற உணர்ச்சி போகவே இல்லைன்னா நான் ஏன் பாவத்தை செய்தேன் என்கின்ற இரண்டு எண்ணங்களும் அவனுக்கு வருவதில்லை அப்படின்னு உபனேஷத்தை சொல்றது தெரிஞ்சுதான் சொல்றது ராகோஹோ சந்திரஹா இவ ராகந்த ராக இருந்து சந்திரன் விடுபட்டை போல அப்பா கேம்பு முடிஞ்சது உங்களுக்கு இல்ல எனக்கு இல்ல நான் ஒரு இடத்துல இப்படி பார்த்துட்டே இருந்தேன் எனக்கே ஒரு மாதிரி இருக்கு அதுவே ஒரு குற்ற உணர்ச்சி வருகிறது ஏன் இடாது உருப்படியாக படிக்காமல் இப்படி கிளாஸில் வந்து உட்காந்து அவங்களையும் நம்ம அவங்க டைத்தை வேஸ்ட் பண்ணி நம்ம டையத்தை இது பண்ணிட்டுருக்கோமே அப்படிலாம் தோன்றுறது பரவாயில்ல நீங்களாம் ரொம்ப என் பேரில் அன்போடு பொறுத்துப்பீங்க ஆ அப்படி சொல்லலைன்னா இப்படி நடக்கும் ஆஹா ஷரீரம் அகிருத்தம் கிருத்வா ஷரீரம் அகிருத்தம் கிருத்வா இந்த சரீரத்தை சரீரம் நித்தியங்கிற சங்கராச்சாரியர் அகிருத்தம் கிருத்வா அகிருத்தம்னா நித்தியம் ஷரீரம் தூத்வான் அர்த்தம் தூத்வா கிருத்தாத்மா சன் அகிருத்தம் பிரம்மலோகம் அபிசம்பாமி அப்படி போடணும் தூத்வா சரீரம் தூத்வானா என்ன அர்த்தம் இந்த உடம்ப தூக்கி எரிஞ்சு அப்படின்னா என்ன அர்த்தம் யாரையா ஒருத்தர் பிடிச்சி தூக்கி இந்த பக்கம் போடுபா அப்படின்னா சொல்றதுன்னா இந்த உடல் பற்றை விட்டேன் விட்டேன் பா. நான் நான் நான் சொல்லிண்டு எப்போ பார்த்தாலும் எனக்கு மருந்த ஈகோவை விட்டேன் இண்டிவிஜுவாலிட்டியை விட்டேன் சரீரம் தூத்துவானா என்ன அர்த்தம் இருக்கிற விடணும் நம்ம விட்டோம்னா எவனால் தூக்கி போட்டுருவோம் அது வாஸ்தவம் தான் வாஸ்தவம் தானே தூக்கி போடாமையா இருப்பான் அது இல்லை நம்ம இருக்கிற நம்ம தூக்கி போட்டுடணும் நம்மளை தூக்கி ஒருத்தன் போடுறதுக்கு முன்னால் நம்மளை நம்ம தூக்கி போட்டுடணும் புரியறதில்ல அது நீங்கள் தான் போட்டாச்சே ஷரீரம் தூத்துவார் சரீரத்தை தூக்கி போட்டுட்டு கிருதாத்மாசன் அப்பா என்ன பண்ணணுமோ பண்ணிட்டோம்ப்பா கிருத்த கிருத்தியஷ்ட பாரத ச புத்திமான் மனுஷேஷூ சயுக்தா கிருத்ஷ கர்ம கிருத் அப்பா வாழ்க்கையில் ஒரு கேம்பை உருப்படியாக அட்டன் பண்ணினோம் செய்ய வேண்டியதை செஞ்சோம் இத்தனை என்ன தேயிலாமோ பண்ணினோம் இப்போ என்ன பண்ணணுமோ வாழ்க்கையில் அதை பண்ணினோம் கிருதாத்மானால் என்ன அர்த்தம் செய்யும் செய்கை செய்து முடித்த நிறைவு செய்ய வேண்டியதை செஞ்ச திருப்தி ஏற்படுறது கிருதாத்மா சன்னு அகிருத்தம் பிரம்மலோகம் அபிசம்பாமி நித்தியமான பிரம்மத்தை அடைகிறேன் அடைகிறேன்னா உணர்கிறேன் அர்த்தம் உணர்கிறேன் உணர்கிறேன் அடுத்த மந்திரம் नामा, नामा निर्वहिता, ते यदंतरा, ஆகோ வைநாத்தேய்திரம்மாபத்தை சபாம்பேஷ்மேகம்பி ம்சராா விஷாம்ச அனுப்பாத் சாஹம் யசேதேத்திந்த ஆசோ வை நாம ஆகாஷன்னா இங்கே சிதாக்கா பிரசா ஆமா ஆகாஷ்வ அசரீரூச் சங்கே இடத்துல ஆகாஷத்துக்கு சிதாக்காசம் ப்ரமன் அர்த்தம் ஆத்மா நாமோ நிர்வாகி நாமரூபையோ நிர்வகித்தா என்னர்த்தம் நாமரூபங்களுக்கு அதிஷ்டானம் தே எதந்தரா தத் பிரம்ம அவைகளில் வியாபித்திருப்பதுவே பிரம்மம் பிரம்மம் தது அமிர்தம் அது அமிர்தம் அழியாதது ச ஆத்மா அதுவே ஆத்மா பிரஜாபதே சபாம்பேஷ்ம பிரபத்தியே பிரஜாபதியினுடைய வேஷ்ம சபாம் பிரபத்யேன்னு அர்த்தம் பிரஜாபதியினுடைய சபையில் நுழைகிறேன் எல்லாம் இது சங்கராச்சார் இது தியான ஆ இப்படி தியானம் பண்ணுறது ஜபம் தியானம் மாதிரிதான் அது சபாம் வேஷ்ம பிரபத்யே அந்த மெய்ப்பொருளை பிரம்மதேவனுடைய பிரம்மதேவனுக்கும் ஆதாரமாக இருக்கும் மெய்ப்பொருளாக நான் இருக்கிறேன் என்பதை உணர்கிறேன் அதான் இதனுடைய பரம தாத்பரியம் பிரபத்யே அகம் யசகா பவாமி பிராமணா நாம் யசா பவாமி நான் பிராமணர்களுடைய புகழாக இருக்கிறேன் க்ஷத்ரியர்களுடைய புகழாக இருக்கிறேன் ராஜ்ய யசா பவாமி ஷத்ரி வைஷ்யர்களுடைய புகழாக நான் இருக்கிறேன் எல்லா புகழும் இறைவனுக்கேங்கிறாங்க இல்லையா ஆக எல்லா புகழுமாக இறைவன் இருக்காராம் இறைவனுக்கு எல்லா புகழும் இல்லை புகழே இறைவன் அப்படின்னா என்ன அர்த்தம் புகழ் இறைவன் மீது கற்பிக்கப்பட்டிருக்கிறது எல்லா விபூதியும் என்னுடையதாங்கிறார் கிருஷ்ணர் கீதையில் யார்கிட்டையாவது ஏதாவது ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி இருந்ததுன்னா அது அவனது இல்லை நான் அதுன்னு தெரிஞ்சுக்கோ அப்படி தெரிஞ்சுக்கிட்டால் அது இப்போ நம்மகிட்ட ஏதாவது ஒரு சிறப்பு இருந்தால் அது இறைவனுடையது நம்ம நினச்சால் நமக்கு கர்வம் வராது ஒருத்தங்கிட்ட இருக்கிற மகிமை இறைவனுடையதுன்னு நினைச்சா நமக்கு பொறாம வராது ஆஹ் கர்வத்தையும் பொறாமையும் நீக்கிற சக்தி இதுக்கு இருக்குது இறைவனாக நினைக்கணும் ஆக யஷகா பவானி இதில் சூத்ரகா போடலேன்னு அதுவும் அண்ட்ஸ்டுட் பிராமண க்ஷத்திரிய உபலக்ஷணம்னே சொல்லுவாங்க ஆக அவர்கள் எல்லோரையும் சேர்த்து எல்லா சமுதாயத்தில் இருக்க அத்தனை பேரும் ருத்ரத்தில் சொல்லியிருக்கு இல்லையா தஸ்கராயச்சா தஸ்கரா நாம் பதையே நமஹா ஸ்தேனா நாம் பதையே நமகா எல்லாம் அண்டர்ஸ்டூட் இன்னமா இந்த அரிஷத் மேத்தா மாதிரி பண்ண முடியுமாப்பா அந்த புகழ் யாரு இறைவன் தான் கூப்பிட்டு வச்சு கேட்குறான் எப்படா திருடின அப்படின்னு எப்படி இது எல்லாம் கேட்குறாங்களா இல்லையா ஒருத்தன் எப்படி அது என்னமோ கே நிறைய அதை பற்றி நிறைய ரிசர்ச் எல்லாம் பண்ணியிருக்காங்க எப்படிலாம் பண்ணினாங்கன்ட்டு எப்படி அநியாயம் பண்ணுறது கிருஷ்ணசூர தியூதம் சலைய தாமஸ்மி சூதாடுபவர்களிடத்தில் சூதாடமாக இருக்கிறேன் அப்படிங்கிறார் பகவான் அப்போ அதுவும் ஒரு விபூதி தான் எப்படியாவது எலெக்ஷனில் தகுடுதத்தம் பண்ணி ஜெயிக்கிறதுங்கிறது ஒரு சக்தி தான் ஒரு மகிமை தான் அதனால் நல்லா அதுலேயும் ஒரு விசேஷம் இருக்கான் அது ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கணும் ஓ அது எனக்கும் வரணும்னு நினைச்சு விடக்கூடாது ஆஹ யஷஹா அகம் அனுப்பிராபத் சி அந்த புகழை நான் அடைகிறேன் சஹா அகம் யசசாம் யசஹா நான் புகழுக்கெல்லாம் புகழ் எப்படி இருக்குது பாருங்கள் நான் புகழுக்கெல்லாம் புகழ் சேதம் அதத்கம் அதத்கக் குேதம் அதத்கம் அதத்கக் ஸ்வேதம் ஷேதம் அதாவது ஷ்வேதம் அதத்கம் ஷ்வேதம்னு சொன்னால் இது சுக்லஷோனிதம் ஷேதம் ஈஸ் ஈக்வல் டு சுக்லஷோனிதம் ஆணினுடைய அன்னரசம் பெண்ணினுடைய அன்னரசம் அந்த சாப்பிட்ட சாப்பாட்டினுடைய சக்தி ஆழமான நுண்மையான சக்தி ஆ சுக்லசக்தி சுக்லம் சோணிதம் சுக்ல சோனிதம் சேதம் அதத்கம் அதத்கம்னு சொன்னால் தீராத பசி தீராத பசி லிந்து லிந்துன்னு சொன்னால் நீர் நிறைந்த மாபிகாம் அடையாமல் இருப்பேனாக அப்படின்னா என்ன அர்த்தம்னா மறுபடியும் எனக்கு ஷரீரம் வேண்டாம் அவ்வளோதான் மீண்டும் கருவடையும் குழியில் தள்ளி என்னை வருத்தப்படுத்த வேண்டாம் லிந்து மாபிகாம் லிந்து மாபிகாம் யசசாசம் யஷஹா ஷேத மதத்க மதத்கக்கு லிந்து மாபிகாம் லிந்து மாபிகாம் அதாவது இந்த ஜீத்மாவுக்கு மறுபடியும் இந்த சுக்ல சம்பந்தமுடைய சரீரம் அது பூனை சரீரமாக இருந்தாலும் சரி புலி சரீரமாக இருந்தாலும் சரி அந்த சரீரம் வந்து ஓயாத பசி எடுத்து அல அலன் அலைஞ்சு கஷ்டப்படுற பிறவி வேண்டாம் அப்படின்னா என்ன அர்த்தம் ஷரீர அபிமானம் இருக்கட்டும் சரீர அபிமானம் இருக்கட்டும் நம்ம அப்படி அர்த்தம் பண்ணணும் அதான் இண்டிவிஜுவாலிட்டி மறுபடியும் எனக்கு வந்துவிடக்கூடாது வராது நல்ல வாத்தியார்ட்டை ஒழுங்காக படித்தா வராது ஆனாலும் வா உபனிஷ் சொல்கிறது எனக்கு என்னுடைய உடல் பற்று வந்துவிடக்கூடாது உடல் பற்று வந்து விடக்கூடாது உலகப்பற்று உடல் பற்று துன்பத்திற்கு காரணம் ஏன்னா ரொம்ப சம்ஸ்காரம் பலமாக இருக்கிறதுனால க்ளாஸ் எல்லாம் முடிஞ்ச பிறகும் வந்துடும் ஆகையனால இருக்கக்கூடாது எந்த காரணத்தை கொண்டும் எனக்கு உடல் பற்று வந்துவிடக்கூடாது என்பதே கருத்து இதெல்லாம் ஸ்துதி ஸ்துதி தியானத்துக்காக சொல்றது ஒரு பிரார்த்தனை மாதிரி இருக்கு அடுத்தது தத்தை தத் பிரம்மா பிரஜாபதய உச்ச பிரஜாபதிர் மனவே மனு பிரஜாபியா ஆச்சியுமீனம் குமாரை அசத்திய கடும்பேச்சு ஸ்வியமீயர் விதத் आत्मनि संप्रतिष्ठाप्य ஆமேந்திர சம்பிரிப்பூ அந் தீர் சூவன் யாவதயுஷம் ப்மலோக்கமிய நஜப்புனராவர்த்ததே நச்சபுனராவர்த்ததே ரொம்ப அழகாக முடிவு செய்கிறது இப்போ இதெல்லாம் நிறைவுரை பதிமூணு பதினாலு பதினஞ்சு எல்லாமே நிறைவுரை இந்த விஷயத்தை பிரம்மதேவர் பிரஜாபதிக்கு சொல்லிக் கொடுத்தார் அப்படி வருது இங்கே சோபகரணம் இரண்யர்பா பரமேஸ்வரோவா இந்த பிரஜாபதி பிரம்மாவும் பிரஜாபதி தான் இந்த இவரும் பிரஜாபதி தான் இவர் வந்து கஷ்யப்பிரஜாபதிங்கிறார் இங்கேதான் பிரஜாபதி வித்யான்னு சொன்னாலும் கூட சாதாரணமாக பிரஜாபதிங்கிற பிரம்மாஜிக்கு சொல்கிறது உண்டு ஆனால் உபனிஷத்தில் சொல்றதுக்கு ச ஏக பிரஜாபதேரானந்தோத்யச்ச காம்த தேயேசதம் பிரஜாபதேர் ஆனந்தாஹயே கோ பிரண ஆனந்த கஷ்யபிரஜாபதி தக்ஷ பிரஜாபதி அப்படின்னு சொல்லி பிரஜாபதிகள் ஒரு குரூப்பு உங்களாம் சிற்றரசர்கள் மாதிரி பிரம்மாஜி பிரஜாபதிக்கு சொன்னார் பிரஜாபதி மனுவுக்கு சொன்னார் மனு மக்களுக்கு சொன்னார் அவ்வளோதான் இது காலங்காலமாக இந்த அறிவு இருந்து கொண்டிருக்கிறது டைம் டெஸ்டட் விஸ்டம் என்பது கருத்து இதை எப்படி அபியாசம் பண்ணணும் ரொம்ப அழகாக சொல்வது இந்த மந்திரங்கள்லாம் இந்த ஒரு மந்திரமே ரொம்ப ஆழமாக இருக்குது ஆச்சாரியா குலாத் வேதமதீத்ய ஆச்சாரியனிடத்தில் வேதத்தை கற்று யதாவிதானம் குரோஹோ கர்ம அதிசேஷேண அபிசமாவிருத்திய முறைப்படி அவருக்கு சேவை செஞ்சு படிக்கணும் குருவுக்கு யதாவிதானம் சாஸ்திரத்தில் சொன்னபடி குரோஹோ கர்ம அதிசேஷேண அபிசமாவிருத்திய வேதமதீத்யான்னு படிக்கணும் குருவுக்கு செய்ய வேண்டிய சேவைகள் எல்லாம் செஞ்சு ஆசிரமத்துக்கு செய்ய வேண்டிய சேவைகள் எல்லாம் செஞ்சு அவர்கிட்ட அறிவு நூல்களையெல்லாம் கற்று குடும்பே குடும்பத்தை கல்யாணம் பண்ணி கொண்டு சுச்சௌதேஷே தூய்மையான இடத்துல சுவாத்தியாயம் அதிகானா தன்னக்குரிய வேத மந்திரங்களை படித்து தார்மிகான் விததது தர்மமான புத்திரர்களை எல்லாம் பெற்று ஆத்மனி சர்வேந்திரியானி சம்பிரதிஷ்டாப்பிய தன்னிடத்திலே அதாவது இந்திரியங்களெல்லாம் வெளியில் போக விடாமல் தன்னிடத்திலேயே கட்டுப்படுத்தி சர்வபூதானி அகிங்கும் சன் அனைத்து ஜீவர்களுக்கும் ஹிம்சை செய்யாமல் அந்நற்ற தீர்த்தேப்பியா அது ஒரு கண்டிஷன் போடுறார் யாகத்தை தவிர மற்ற உயிர்களை அந்த உடலை ஆடு போன்ற உயிர்களை பலி கொடுக்காமல் அப்படின்னு அர்த்தம் அங்கே மாத்திரம் வலி கொடுக்கலாங்கிறதையும் கண்டிஷன் போடுறாங்க அந்ந தீர்த்தேபிய சர்வபூத்தானி அகிகம் சன் சகலு ஏவம் வர்த்தயன் இப்படி யாவது ஆயுஷம் வர்த்தயன்னு பிரம்மலோகம் அபிசம்பத்தியதே அவன் பிரம்மலோகத்தை அடைகிறான் ந புனராவர்த்ததே நச்ச புனராவர்த்ததே அவன் மீண்டும் பிறப்பதில்லை மீண்டும் பிறப்பதில்லை என்ன என்ன அர்த்தம் இந்த உண்மையை உணர்ந்து அவன் உடல் பற்று உலகப்பற்று எந்த பற்றும் கொள்வதில்லை மாறுகின்ற பொருளை சார்ந்திருப்பதில்லை மாறாத பொருளாக தன்னை உணர்ந்து கொண்டிருக்கிறான் மாறாத பொருளாகிய தன்னிடத்தில் மாறுகின்றவைகள் வந்து மாற்றங்களை ஓயாது அடைந்து கொண்டிருக்கின்றன நான் மாறாத பரம்பொருள் அகம் சத் பூமா அகம் பிரம்மாஸ்மி தத்வமசி என்று இந்த உண்மையை உணர்கிறான் இப்போ என்ன பார்த்தோம் ஆறு கண்டத்திர தகர வித்தியை பார்த்தோம் பிறகு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு ஆறு இதில் பிரஜாபதி வித்ய சூல சூக்ஷ்ம காரணசரீர வத்திரிக ஆத்ம தத்துவம் அதற்கு பிறகு ஜபத்துக்காக ஒரு பிரார்த்தனை மந்திரம் அழகாக அந்த பிரார்த்தனை மந்திரம் இருந்தது அடுத்தது பிரம்மந்தான் எல்லாத்துக்கும் ஆதாரம் அந்த ஆதாரம்தான் நான் அப்படின்னு சொல்லி மீண்டும் எனக்கு உடல் பற்று வராமல் இருக்கட்டும்னு ஒரு பிரார்த்தனையாகவும் தியானமாகவும் இருந்தது இந்த இதெல்லாம் ப இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாம் வரிசையாக சொல்கிறார் குருக்கிட்ட போய் அவருக்கு சேவை பண்ணி சாஸ்திரத்தை படித்து கல்யாணம் பண்ணி கொண்டு குழந்தைகளை பெற்று எப்போ பார்த்தாலும் நல்ல புஸ்தங்களை எல்லாம் நல்ல சாஸ்திரங்களை படித்து இந்திரிய நிகிரகம் பண்ணி ஹிம்சை பண்ணாமல் இருந்து அப்புறம் இந்த பிரம்ம வித்தியை சம்பாதித்து தன்னை பிரம்மனாக மறுபடியும் அவன் உடலக வாழ்க்கையில் உழல மாட்டான் என்பது தான் சாரம் இந்த படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது இதை இன்னும் நிறைய சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு விஷயம் இருக்குது படிக்கலாம் உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நீங்கள்லாம் ரொம்ப ஸ்ரத்தா பக்தியோடு இதை சிரவணம் பண்ணியிருக்கிறீர்கள் இதெல்லாம் ஒரு தரம் படித்தா போகாது படிச்சுண்டே இருக்கணும் சித் பகவான் சுவாமி சொல்கிறது தான் நான் ஒரு ஒரு வகுப்புலையும் சொல்லுவேன் உணவு உடல் போன்று கருத்துக்கள் நம் வாழ்க்கை மயமாகட்டும் என்று சொல்லி உங்கள் அனைவரையும் மனமாற வாழ்த்தி இந்த சாந்தோக்கிய உபனிஷத் ஆன்மீக முகாமை இந்தளவிலே நிறைவு செய்கிறேன் ஆயிரத்து மமானாணுமே மயி சந்தூரி ஓ स्वामिकी Amen.